பதினைந்து உன்னிடம் இருந்தே அமைதி ஏற்படுகிறது மதிப்பும் கண்ணியமும் உள்ளவனே நீ உயர்ந்து விட்டாய் இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர்களில் ஒருவரான அதாவது நான் அல்லாஹுவிடம் பிழை பொறுக்க தேடுகிறேன் நான் அல்லாஹுவிடம் பிழை பொறுக்க தேடுகிறேன் என்று கூறுவதாகும் என்று அவர்கள் பதில் கூறினார்கள் முஸ்லிம் ஐந்து ஒன்பது ஒன்று